जाताय तोत्र பாரிஜாத்தாய தோற்றவேத்யே ஜானமுதிரா கிருஷ்ணாயீதா மதே நம ஓ அசையாத உருதியான பக்தி இறைவனிடத்துல எப்படி வரும்னு கேட்கிறார் தரா தேவி மகாவிஷ்ணுகிட்ட கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லுகிறார் விஷ்ணுருவாச்சாரோ ரதா சமுக்துகிபியாச்ச விஷ்ணு சொல்ற பிரார்த்தம் புருஷா சதா கீதாபியாசரோ இந்த உலகத்துல சுகதுக்கத்தை நாம் அனுபவிச்சு கொண்டிருப்பதற்கிடையில் நாம் செய்த முன் நல்வினை முன் தீவினை பயன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கிடையில் இப்பொழுது நாம் ஓயாத நல்வினைகளை ஆற்றிக்கொண்டு அதே சமயம் கீதையை படித்து கொண்டே இருக்க வேண்டும் கீதையை அபியாசம் பண்ண வேண்டும் எப்பவுமே கீத நாக்குல இருக்கணும் மனசுல இருக்கணும் எப்பொழுதும் என்னையே எண்ணிக்கொண்டு என் பொருட்டே வாழ்க்கையை கொடுத்து கொண்டு ஒருவருக்கொருவர் என் இறைவனை பற்றியே பேசிக்கொண்டு மச்சித்தாக மத்கத பிராணாக பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷியந்திச்ச ரமந்திச்ச நிறைய இருக்கு அதெல்லாம் படிக்கிற போது தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகான வார்த்தை சந்தோஷமா இருக்கு கீதைய படிக்க படிக்க இன்பமா இருக்கு ரத்தான ரத்தான்னு சொன்ன சந்தோஷப்படுறவன் சந்தோஷப்படுத்துறவன் அதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணலாம் ஆஹ் ரத்தான்னு சொன்னா மகிழ்ச்சி அடைபவன் காலம்பரம் எழுந்தோம் கீதை படிச்சோம் சிவானந்த சுவாமி காலம்பிரி தியானத்துக்கு போயிட்டு வந்த உடனே சொத்தம் போட்டு பாராயணம் பண்ணுவான் எதுக்கு சொல்றேன் ஒரே ஆனந்தம் சதா எப்பொழுதும் நீங்க படிக்க படிக்க பாருங்க நல்லா படிச்சுட்டு நீங்க முடிஞ்சு போற போது உங்க வாழ்க்கையினுடைய அனைத்து அனுபவங்கள்லையும் இது நன்றாக உரசி பார்க்கப்படும் வேண்டும் கற்பவை கற்கிறோம் அதையும் கசடர கற்கிறோம் அதற்குத்தக நிற்பதற்காக கற்கிறோம் அதற்கு தக நிற்கும் போதுதான் அது பட்டறி இல்லைனா படாத நூலறிவித் பட்டு வர்ற அறிவுக்கு பேர் பட்டறிவு வாழ்க்கையில் அனுபவப்படணும் அதுக்கு பேர் பட்டறி எவ்வளவு படிச்சாலும் அது ஒண்ணு திகட்டார் எப்படி வள்ளலார் திருவாஜகத்தை சொன்னாரோ உவட்டாமல் இனிப்பது இதுவும் எப்பவும் நாங்களும் சொல்லுகின்றே இருக்கோம் எத்தனை வருஷமா கீதையை படிக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தமையும் நவிழ் தோறும் நூல் நயம் சொல்ல சொல்ல அவ்வளவு நயம் கொடுக்குது அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியல என்ன சொல்ல முடியும் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அது விளங்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அபியாச ரத்தா எப்பொழுதும் கீதாபியாச ரத்தனாக இருந்து கொண்டு பிராரப்தத்தை அனுபவித்துக்கொண்டிருப்பதற்கிடையில் படித்துக் கொண்டே இருக்கானோ அவன் நிச்சயமா முக்தஹா சஹா முக்தஹா முக்தகான இந்த பிறவி சுழலில் இருந்து அவன் விடுபடுகிறான் இன்ப துன்பங்களை வென்று விடுகிறான் அவனுடைய உள்ளம் எதனாலும் தாக்கப்படுவதில்லை அவன் ஞான கவச்சத்தை தன் உள்ளத்திலே அணிந்திருக்கிறான் ஆகவே அவனை எதுவும் ஒன்றும் அசைக்க முடியாது குருணாவினர் கிருஷ்ணர் எப்பேற்பட்டாலும் வள்ளுவர் சொன்னார் வெள்ளத்தரைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் அப்படி எப்பேற்பட்ட துன்பத்தையும் ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அல்ல ச சுகி திளைத்திருக்கிறான் சுகமாத்தியந்தம் எத்தது புத்தி கிராக்யம் இந்திரியம் இதெல்லாம் கீதையில இருக்கிற வார்த்தை தான் ச லோகே இந்த உலகத்துல கர்மனா ந உபலிபத்தே அவன் எந்த கர்மம் பண்ணினாலும் அந்த கர்ம அணு அளவும் இம்மி அளவும் அவன் பாதிக்கப்படுவதில்லை கர்மனா நிபே ஒன்னு அட்டாக் பண்ண முடியாது என்ன என்ன மகா ஷாக் அப்சார்பர் வச்சிருக்கான் ஆக ச சுகி ச முக்தகா லோகே இந்த உலகத்தில் அவன் இன்பமாக வாழ்கிறான் துன்பங்களிலிருந்து விடுபட்டு பேரின்பமாக அவன் வாழ்கிறான் எச்செயல்களை செய்தாலும் அதனால் அவன் பாதிக்கப்படுவதில்லை ஆக தராதேவியினுடைய கேள்விக்கு இறைவன் பதில் சொல்கிறார் மகாவிஷ்ணு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்